பாடம் முப்பத்தி ஒன்று மக்களிடையே இணக்கம் ஒற்றுமை ஏற்படுத்துதல் அல்லாஹ் கூறுகான் மனிதர்களின் பெரும்பாலான ரகசிய பேச்சுக்களில் எவ்வித நன்மையும் இருப்பதில்லை தான செய்யும்படியோ நற்செயல் புரியும்படியோ மனிதர்களிடையே சீர்திருத்தம் செய்யும்படியோ அறிவுரை கூறுபவர்களின் பேச்சுக்களை தவிர நான்காவது அத்தியாயம் நூற்றி பதினான்காவது வசனம் மற்றொரு அல்லாஹ் கூறுகின்றான் இணக்கம் ஏற்படுவதே சிறந்ததாகும் அத்தியாயம் எட்டாவது வசனம் மற்றொரு அல்லாஹ் கூறுகின்றான் எனவே அல்லாஹுவை அஞ்சுங்கள் உங்களிடையே இணக்கமாக நடந்து கொள்ளுங்கள் எட்டாவது அத்தியாயம் ஒன்றாவது வசனம் மற்றொருடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் நிச்சயமாக இறை விசுவாசிகள் சகோதரர்கள் ஆவர் உங்கள் சகோதரர்களுக்கிடையே தொடர்புகளை சீர்படுத்துங்கள் நாற்பத்தி அத்தியாயம் பத்தாவது வசனம்